குறைத்து மதிப்பிடப்படும் பெண்களின் உழைப்பு ஊதிய அசமத்துவம் கே ஹேமலதா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டு எண் உலக பொருளாதார மன்றத்தால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்டது இப்பாலின இடைவெளி பட்டியலில் ஆய்வு நடத்தப்பட்ட நூற்று ஐம்பத்தி மூன்று நாடுகளில் இந்தியா நூற்றி இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நூற்றி எட்டாவது இடத்தில் இருந்த இந்தியாவின் நிலை தற்போது நான்கு புள்ளிகள் சரிவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் உலக பொருளாதார மன்றம் பாலின இடைவெளியை கணக்கீடு செய்ய துவங்கிய இருந்த நிலையிலிருந்து இந்தியா தற்போது பதினான்கு புள்ளிகள் சரிவை சந்தித்துள்ளது சுகாதாரம் மற்றும் தொடர்ந்து உயிர் வாழ்தல் ஆகிய வரையறைகளில் நமது அண்டை நாடுகளான சீனா இலங்கை நேபாளம் மற்றும் வங்கதேசத்தை விட மிகவும் கீழே நூற்றி ஐம்பதாவது இடத்தில் இந்தியா இருப்பது மிகுந்த கவலையை அளிக்கிறது இந்தியாவில் பெண்களுக்கான பொருளாதார வாய்ப்புகள் முப்பத்தி புள்ளி நான்கு சதவீதம் என்ற மிக குறைவான அளவில் இருப்பதாக அறிக்கை தெரிவிக்கிறது பாகிஸ்தான் ஏமன் சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நான்கு நாடுகளில் உள்ள பெண்கள் மட்டும்தான் இந்தியாவில் உள்ள பெண்களை விட குறைவான பொருளாதார வாய்ப்புகளை பெற்றவர்களாக உள்ளனர் உலக பொருளாதார வாய்ப்புகளில் காணப்படும் இடைவெளி கடுமையான சரிவை சந்தித்திருப்பதாக உலக பொருளாதார மன்றம் இந்த இடைவெளியை சரி செய்திட இருநூற்றி பிடிக்கும் என இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மதிப்பீடு செய்யப்பட்டது தற்போது அதற்கு இருநூற்று ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் பெண்களின் வேலை பங்கேற்பு விகிதம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட கிராமப்புற பெண்களின் வேலை பங்கேற்பு விகிதம் ஆயிரத்தி முதல் இரண்டாயிரத்தில் முப்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரண்டில் இது இருபத்தி நான்கு குறைந்தது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பதினெட்டு சதவீதத்திற்கும் கீழே சென்றுள்ளது நகர்ப்புற பெண்களின் பங்கேற்பு விகிதம் சுமார் பதினாறு சதவீதம் என்ற குறைவான அளவிலேயே உள்ளது இந்திய பெண்கள் எந்த வேலையையும் செய்யாமல் சும்மா இருக்கிறார்கள் என்பது இதன் பொருள் அல்ல பொருளாதார கணக்கீடுகளில் பெண்களின் வேலைகள் குறைத்து மதிப்பிடப்படுகிறது இவ்வாறு குறைத்து மதிப்பிடப்படுவது வேலை பங்கேற்பு விகிதத்தில் பெண்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதற்கான காரணிகளில் ஒன்றாகும் இதன் காரணமாக புள்ளி விவரங்களில் பெண்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது வீட்டு வேலைகளை மட்டும் செய்வது மற்றும் வீட்டு வேலைகளை செய்வதோடு காய்கறிகள் விறகுகள் கால்நடைகளுக்கான தீவனங்கள் குடிநீர் போன்றவற்றை சேகரிப்பது மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான தையல் வேலைகளையும் துணிணையும் வேலைகளையும் செய்வது என குறிப்பிடப்படும் சில வேலைகள் கணக்கீட்டு முறைக்கு தொழிலாளர் சக்தியில் பெண்களின் பங்களிப்பு வியக்கத்தக்க அளவு அதிகரிக்கிறது கிட்டத்தட்ட சதவீதம் என்ற அளவை அது எட்டிக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எண்பது சதவீதத்திற்கும் சற்று குறைவாக இருந்த ஆண்களின் பங்கேற்பு விகிதத்தை விட நிச்சயமாக இது கூடுதலாகும் இந்தியாவில் ஆண்களை விட பெண்களே கூடுதலாக உழைக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளில் ஏற்பட்டுள்ள சரிவானது ஊதியம் பெறும் வேலைகளில் ஊதியம் இல்லாத வேலைகளுக்கு அவர்கள் மாறுவதையே உண்மையில் பிரதிபலிக்கிறது என புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர் ஜெயதிகோஷ் குறிப்பிடுகிறார் நவீன தாராளவாத யுகத்தில் பெண்களின் வாழ்நிலை சீர்குலைந்து போயிருப்பதன் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் குறிப்பாக ஏழை குடும்பங்களை சார்ந்த பெண்கள் இத்தகைய வேலைகளை செய்ய நிர்பந்திக்கப்படுகின்றனர் நவீன தாராளவாத கொள்கையின் கீழ் உண்மை ஊதியம் என்பது தேக்கமடைந்து இருப்பது அல்லது வீழ்ச்சி அடைந்து வருவதோடு அடிப்படை வசதிகள் இல்லாதது கல்வி சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்புகளுக்கு போதுமான அளவு அரசு செலவிடாது இருப்பதன் காரணமாக குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய கூடுதல் நேரத்தை செலவிட்டு கூடுதலாக வேலை பார்க்க வேண்டிய நிலையில் பெண்கள் உள்ளனர் சமூகத்தில் காணப்படும் ஆணாதிக்க நடைமுறைகள் காரணமாக பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டிய குடும்ப பொறுப்புகளின் பகுதியாகவே இவ்வேளைகள் பார்க்கப்படுகின்றன சுற்றுச்சூழல் சீர்கேடு காடுகள் அழிப்பு தண்ணீர் நெருக்கடி போன்றவை பெண்களின் அதிகரிக்க செய்கின்றன ஆனால் இந்த வேலைகளை செய்யும் பெண்களுக்கு எந்த கூலியும் கொடுக்கப்படுவதில்லை என்பதோடு அது வேலை என்ற கணக்கீட்டிற்குள் வருவதும் கிடையாது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டிற்கான தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி இந்திய பெண்கள் தண்ணீர் சேகரிக்க நாள்தோறும் சராசரியாக முப்பது முதல் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் செலவிடுகின்றனர் அப்படி அவர்கள் நேரத்தை செலவிடவில்லை என்றால் தண்ணீருக்காக அக்குடும்பம் ஒரு மாதத்திற்கு சுமார் தொண்ணூத்தி ரூபாய்கள் செலவிட வேண்டியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று சேகரிப்பதோடு சமையல் எரிபொருளுக்காக மாட்டு சேகரித்து வரட்டிகளை தயாரிக்கின்றனர் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு உருளைக்கான இணைப்பும் முதல் எரிவாயு உருளையும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது எனினும் அதிகரித்து வரும் சமையல் எரிவாயு உருளை விலை காரணமாக மீண்டும் அவற்றை காசு கொடுத்து வாங்கிட இந்த ஏழை குடும்பங்கள் மிகவும் சிரமப்படுகின்றன எனவே சமையலுக்கு தேவையான எரிபொருளை சேகரிக்கும் பணியை தொடர்ந்திட பெண்கள் நிர்பந்திக்கப்படுகின்றனர் அதே போன்று குடும்பத்தின் செலவுகளை குறைத்திட துணி தைக்கும் வேலைகளை பெண்கள் மேற்கொள்கின்றனர் பிரதானமாக பெண்களால் செய்யப்படும் வேலைகள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதும் அவ்வேளைகள் மதிப்பீடு செய்யப்படாமல் இருப்பதும் பெண்கள் மீது மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் விஷயம் அல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் இது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது பெண்களை மட்டுமின்றி அவர்கள் செய்யும் வேலைகளையும் மதிப்பிழக்க செய்கிறது இதன் காரணமாக இந்த வேலைகள் குடும்பத்தை தாண்டி வெளியில் செய்யப்படுகிற போதும் குறைத்து மதிப்பிடப்பட்டு குறைவான கூலியே கொடுக்கப்படுகிறது அதிக எண்ணிக்க பெண்கள் செய்த வேலைகளுக்கு கூலி மிக குறைவாகவே உள்ளது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்படும் கூலிக்கு இடையே காணப்படும் இடைவெளி மிக அதிகமாக உள்ள நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது சராசரியாக ஆண் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படும் கூலியில் மூன்றில் இரண்டு பங்கே பெண்களுக்கு கூலியாக கொடுக்கப்படுகிறது முக்கியமாக பெண்கள் செய்யும் பணிகளை அரசே குறைத்து மதிப்பீடு செய்கிறது அல்லது அவர்களது பணிகளை குறைத்து மதிப்பிட்டு தனது செலவுகளை குறைத்திட சமூகத்தில் பரவலாக காணப்படும் இத்தகைய போக்கை பயன்படுத்துகிறது அங்கன்வாடி தேசிய சுகாதார திட்டம் மத்திய உணவு திட்டம் தேசிய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு திட்டம் அனைவருக்கும் கல்வி போன்ற இந்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பெண்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் உணவு சமைத்தல் அவற்றை குழந்தைகளுக்கு அளித்தல் குழந்தைகளுக்கு கற்பித்தல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சுகாதார சேவைகளை அளித்தல் போன்ற பணிகளை செய்து வரும் இவர்களுக்கு தொழிலாளர் என்ற அங்கீகாரம் குறிப்பாக மறுக்கப்பட்டு வருகிறது சமூக சேவகர்கள் செயல் நண்பர்கள் என்பன போன்ற பல்வேறு பெயர்களில் இவர்கள் அழைக்கப்பட்டு அற்பத் கூலியாக கொடுக்கப்படுகிறது இவ்வாறாக அரசின் நலத்திட்டங்கள் தொடர்பான செலவுகளுக்கு பெருமளவிலான மானியத்தை இவர்கள் அளிக்கின்றனர் பெண்களின் வேலைகள் குறைத்து மதிப்பீடு செய்யப்படுவது இந்தியாவிலும் இதர வளர்ந்து வரும் நாடுகளில் மட்டும் காணப்படும் நிகழ்வல்ல வளர்ந்த நாடுகளிலும் கூட இத்தகைய போக்கை காண முடிகிறது ஆண் பெண் இடையேயான வரலாற்று பூர்வமான வேலை பிரிவினைக்கான நடைமுறையில் சமூகத்தின் வளர்ச்சி போக்கு மற்றும் ஆணாதிக்க மதிப்புகளில் இது வேறூன்று இருக்கிறது வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகள் உள்ளிட்ட முதலாளித்துவ சமூகத்தில் இன்றைக்கும் கூட இவை நீடிக்கின்றன பாலின சமத்துவத்திற்கு பெயர் பெற்று பாலின இடைவெளி அட்டவணையின் உச்சியில் இருக்கும் நோட்டிக் நாடுகளிலும் கூட பெண்களின் வேலைகள் குறைத்து மதிப்பீடு செய்யப்படும் நடைமுறை காணப்படுகிறது உதாரணமாக பின்லாந்து நாட்டில் உள்ளூர் அரசு பணிகளில் உள்ள ஊழியர்களில் எண்பது சதவீதம் பேர் பெண்கள் ஆவர் அதே நேரத்தில் இவர்களின் பெரும்பகுதியினர் குழந்தை பராமரிப்பு சுகாதாரப் பணி சமூக பணிகள் போன்றவற்றில் வேலை செய்கிறார்கள் அதிலும் கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதத்தினர் பெண்களாவே உள்ளூர் அரசு பணிகளில் இருப்பவர்களில் குறைவான ஊதியம் பெறுபவர்களாக உள்ளனர் ஆண்களோடு ஒப்பீடு செய்கையில் வீட்டு பொறுப்புகளில் பெருமளவானவற்றை இன்றைக்கும் கூட பெண்களே செய்ய வேண்டியுள்ளது அநேகமாக உலகின் அனைத்து நாடுகளிலும் கூட இச்சுமையே பெண்கள் குறைவான அளவில் பொருளாதார பங்கேற்பிற்கும் பொருளாதார வாய்ப்புகளுக்கும் காரணமாகிறது உலகின் எல்லா பகுதிகளிலும் ஊதியம் எதுவும் இல்லாத வீட்டு வேலைகளில் பெண்கள் செலவிடும் நேரமானது ஆண்கள் செலவிடும் நேரத்தை விட பல மடங்கு கூடுதலாக உள்ளது நார்வே போன்ற நாடுகளில் கூட ஆண்கள் செலவிடுவதை போன்ற இரண்டு மடங்கு நேரத்தை பெண்கள் ஊதியமற்ற வீட்டு வேலைகளுக்காக செலவிடுகின்றனர் ஜப்பானில் இது நான்கு மடங்கிற்கும் கூடுதலாக உள்ளது ஆண்டுதோறும் பத்து டிரில்லியன் அளவிற்கு உலகளவில் பெண்கள் ஊதியம் இன்றி பராமரிப்பு பணியை செய்து வருவதாக ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இது உலகின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 13 சதவீதம் ஆகும் பெண்கள் ஊதியம் எதுவும் பெறாது செய்யும் வேலையின் அளவு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று புள்ளி ஒன்று என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக உள்ள பெண்களின் இவ்வளவு பெரிய பங்களிப்பு வேலை என்று அங்கீகரிக்கப்படுவதில்லை இன்னும் சொல்ல போனால் அது பெருமளவிலான சொத்து மறைமுகமான பெண் உதவியாக ஏழைகளிடம் இருந்து பொருளாதாரத்திற்கு சென்று சேரிகிறது அதாவது பண உதவியாக ஏழைகளிடம் இருந்து பொருளாதாரத்திற்கு சென்று சேரிகிறது பெண்கள் செய்யும் வேலைகள் மதிப்பிடப்படாது அல்லது குறைவாக மதிப்பிடப்படுவது என்பது பராமரிப்பு பணிகள் என்பதில் மட்டுமில்லை பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகளில் பெண்கள் செய்யும் வேலைகளும் கூட மதிப்பிடப்படாமல் அல்லது குறைவாக மதிப்பிடப்படுகின்றன உதாரணமாக இந்தியாவின் பல்வேறு வட மாநிலங்களில் உள்ள வேலைக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டு ஆணுக்கே கூலி அடிக்கப்படி ஆணுக்கே கூலி அளிக்கப்படுகிறது சமூகத்தில் காணப்படும் ஆணாதிக்க சிந்தனைகள் எந்த அளவிற்கு நடைமுறையில் உள்ளது என்பதை இதில் காண முடிகிறது முதலாளிகள் மட்டுமல்ல தொழிற்சங்கங்களும் கூட பெண் அழையா விருந்தாளிகளாகவே நடத்துகிறார்கள் பல இடங்களில் பெண்களுக்கான உறுப்பினர் சந்தா அவர்களது குடும்பத்து ஆண்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டாலும் செங்கல் சூழலில் வேலை செய்யும் பெண் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தில் உறுப்பினர்களாக நேரடியாக இணைக்கப்படுவதில்லை சங்கத்தின் ஆவணங்களிலும் அவர்கள் எண்ணிக்கை காட்டப்படுவதில்லை பெண்கள் செய்கிற வேலைகள் இவ்வாறு குறைத்து மதிப்பிடப்படுவது இன்றைய சமூகத்தில் பெண்களின் நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது விவசாய பொருட்களின் உற்பத்தியில் அவர்கள் பெருமளவு பங்களிப்பு செலுத்துகிற போதும் பெரும்பாலான பெண்கள் விளை நிலத்திற்கோ அல்லது இதர உற்பத்தி சொத்துகளுக்கோ உடைமைதாரராக இருப்பதில்லை குடும்பத்திற்குள்ளும் முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரம் அவர்களுக்கு குறைவாகவே உள்ளது ஆண் பெண் ஊதியங்களுக்கு இடையே பெருமளவு இடைவெளி உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் இந்தியாவில் ஆண் பெண் ஊதியங்களுக்கு இடையேயான இடைவெளி இருபத்தி ஆகும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஆக்ஸ் பாம் அறிக்கையின்படி மிக குறைவான கூலியை பெறும் தொழிலாளர்களில் இந்திய பெண்கள் அதிக அளவு ஊதியம் பெறுபவர்களில் அவர்கள் வெறும் பதினைந்து சதவீதத்தினராக மட்டுமே உள்ளனர் ஆண் தொழிலாளர்கள் செய்வதை போன்ற வேலைகளையே பெண் தொழிலாளர்கள் செய்தாலும்கூட விவசாயம் கட்டுமானம் போன்ற துறைகளில் பெண்களுக்கு ஆண்களை விட குறைவான கூலியே கொடுக்கப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே ஊதியத்தில் இத்தகைய பாலின இடைவெளி அணி திரட்டப்பட்ட துறை உள்ளிட்ட இதர பல துறைகளில் காணப்படுவதாக மான்ஸ்டர் ஊதிய அட்டவணை குறைவான கூலியை அளிக்கும் துறை என்றழைக்கப்படும் உற்பத்தி துறையில் பாலின ஊதிய இடைவெளி முப்பத்தி என்ற அளவில் உள்ளது தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒரு மணி நேரத்திற்கு ஆண்கள் ரூபாய் முன்னூற்றி ஊதியமாக பெறுவதை சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் வெறும் ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஒன்பது புள்ளி அறுபதை மட்டுமே பெறுகிறார்கள் வங்கி நிதித்துறை சேவைகள் மற்றும் காப்பீடு போக்குவரத்து லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் தகவல் தொடர்புகள் போன்ற துறைகளில் பதினேழு என்ற அளவில் ஊதிய இடைவெளி காணப்படுவதாக மான்ஸ்டர் ஊதிய அட்டவணை தெரிவிக்கிறது இந்திய சமூகத்தில் இன்றைக்கும் கூட ஆதிக்கம் செலுத்தி வரும் ஆணாதிக்க அணுகுமுறைகளும் தனது லாபத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற முதலாளித்துவ சமூக அமைப்பில் காணப்படும் உந்துதலால் சுரண்டப்பட்டு வரும் பெண்களின் உழைப்பும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் பிற்போக்கான தத்துவத்தால் வழிநடத்தப்படும் தற்போதைய பாஜக தலைமையிலான அரசின் கீழ் மேலும் மோசமடைந்து வருகின்றன பெண்களை குறித்தும் அவர்களது பங்களிப்பு குறித்தும் மோகன் பகவத் மற்றும் இதர தலைவர்கள் உள்ளிட்ட இந்த அமைப்பின் மனுநதியை உ பற்றியுள்ளணுகுமுறை திரும்பிப்பட்டுள்ளது ராணுவத்தில் பெண்களின் பங்கு குறித்த பிரச்சினையில் உச்ச அரசின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் பாஜக அரசின் இத்தகைய அணுகுமுறையை காண முடிந்தது சமீபத்திய உதாரணமாகும் குறைந்த உடல் தகுதிகள் பெரும்பாலும் கிராமப்புற பின்னணியிலிருந்து வந்திருக்கும் ஆண்களை மட்டுமே நமது படை பிரிவுகள் கொண்டிருப்பது என்பதோடு தாய்மை குழந்தை பராமரிப்பு உளவியல் வரம்புகள் ஆகியன பெண்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதால் போர் முனையில் பணியாற்றுவதற்கு பெண்கள் தகுதியற்றவர்கள் என வெட்கமின்றி அரசு உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை என்பது வேறு விஷயமாகும் அதே நேரத்தில் படை பிரிவின் முன் வரிசையில் நிற்பதை பெண் சங்கடமாக உணர்கிறார் என்றும் அதே நேரத்தில் படைப்பிரிவின் முன் வரிசையில் நிற்பதை பெண் சங்கடமாக உணர்கிறாள் என்றும் தனி ஒதுக்கிடமும் பாதுகாப்பும் பெண்களுக்கு தேவை தன்னுடன் பணிபுரியும் ராணுவ வீரர்களின் பார்வைகளில் இருந்து பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் தலைவரை ராணுவத்தில் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்திட இயலாது பெண்கள் செய்யும் வேலைகள் குறைவாக மதிப்பிடப்படுவதற்கு அடிப்படை காரணமாக உள்ள ஆணாதிக்க அணுகுமுறை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் உள்ளது அதே நேரத்தில் இது ஓர் நீண்ட நெடிய போராட்டமாகும் ஊதியமின்றி பெண்கள் செய்யும் வேலைகளை அங்கீகரிப்பதோடு இத்தகைய வேலைகளுக்கு பொருளாதார மதிப்பை இன்றைக்கு செய்ய வேண்டியுள்ளது இவ்வாறு செய்வது குடும்பத்திற்குள்ளும் சமூகத்திலும் பெண்களின் பொருளாதார நிலையையும் கண்ணியத்தையும் அதிகரிக்க செய்யும் தமிழின் எம் கிரிஜா